நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுவலகம் ஒன்று கேரட் ஒன்று முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி ஒரு ஸ்பூன் மஞ்சப்படி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் வச்சுட்டு உப்பு எண்ணெய் பொறிப்பதற்கு தேவையான அளவு அல்லது ஓட்ஸ் பவுடர் அல்லது ரவைல் பொத்தது கால் கப்ஜ்மா பீன்ஸ் வந்து பன்னெண்டு மணி நேரம் அதை எடுத்து குக்கர்ல போட்டு நல்லா அஞ்சாறு விசல் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் வெங்காயத்தை பொடியா நறுக்கிக்கலாம் நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கணும் கேரட் துருவி வச்சுக்கலாம் கீரை கிளீன் பண்ணி வச்சிடலாம் இப்ப வேக வச்ச ராஜ்மாவை வந்து மிக்சியில போட்டுட்டு அது கூட மிளகு சீரகம் இஞ்சி துருவல் இந்த டிஷ் தேவையான அளவு உப்பு கலந்து நல்லா மிக்சியில போட்டு அரைச்சிடுவோம் தண்ணி ஊற்றாமல் அரைப்போம் கெட்டியா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ஏன்னா ராஜ்மா வேந்திருக்குலையே அப்படி அந்த இரத்தையே நல்லா அரைக்கலாம் அரைச்சிட்டு அந்த மாவை எடுத்து ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது கூட மிளகாய்தூள் மஞ்சப்பொடி கரம் மசாலாத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கணும் அப்புறம் இந்த வெங்காயம் பொடியா நான் கலந்துக்கணும் கேரட் துருவல் முருங்கை கீரை எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுல்ல நம்ம பிரெட் க்ரம்ஸோ நமக்கு வீட்டில் என்ன இருக்கோ அதை கால் கப் அதை ஒரு பவுலில் வச்சுட்டு இதை வந்து இந்த மாவை வடையாக தட்டிட்டு அதை எடுத்து இந்த பிரெட் கிரம்ஸ் ஓட்ஸ் பவுடர் எதுவும் இருக்கோ அதில் வந்து டஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா அதில் ரோல் பண்ணிட்டு ஸ்டவ் பற்றி வச்சுட்டு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தேன்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ராஜ்மா ஃபேட்டி தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்